லாந்திப்பகணம் அறாவது கார்குச்சி ஸ்னக் பிரச்சரன்ஸ்வப் தி வைதூஸ் அண்டன்ஸ்வேதா जीवान पश्यतियान सदा ீப்பதாச்சித்தி திருஷ்யமே வேதம் ஸ்னித்தமிஷிய ி வை சு அண்டேஜா ஜீவா பசியா சதா चि क्षणीस्ते नींते तत पृथक तथा वेदं मे वेद्रतश्चितिष्य गौड़पदाचार्य ஜென் மித்யாத்வத்தை நன்கு நிரூபணம் செய்து வருகிறார் உண்மையில் இந்த சிருஷ்டி இல்லை இல்லை என்பதை பல கோணங்களிலே நமக்கு மனதிலே பதிவதற்காக விளக்கி கொண்டிருக்கிறார் கடைசியாக நம்ம அறுபதாவது காரிக்கையில் பார்த்தோம் சொற்கள் இதனிடத்தில் செல்லாது அனிர்வச்சனீயம் இந்த அஜேஷு சர்வ தர்மேஷுங்கிறதுக்கு மூணு அர்த்தம் கொடுத்திருக்கிறார்கள் வியாக்கியான காரர்கள் இப்ப இந்த அஜம் சப்தத்துக்கு ஒன்னு சைத்தன்யம் பிரம்ம ரொம்ப முக்கியமான அர்த்தம் ஆதி சந்தரர் அந்த அர்த்தத்தை தான் சொல்றார் இரண்டாவது அஜம்கிற சப்தத்துக்கு அர்த்தம் ஒன்றுமே இல்லை அசத்யம் அப்புறம் இன்னொன்னு அஜம்கிற சப்தத்துக்கு இந்த அஜம்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா இந்த ரெண்டு அர்த்தம் போறோம் இன்னொரு அர்த்தம் இருக்கு அது வேற ஒண்ணும் இல்லை இந்த ஜக்கத்தை தான் அதையும் சேர்த்துக்கொண்டே அர்த்தம் சொல்லுகிறார் அதாவது மூணு விஷயம் தனியா வச்சுக்கிறோம் அஜம்ங்கிறத இதையும் சேர்த்துக்கிறோம் எப்படிங்கிறத நான் சொல்றேன் இந்த அனிர்வச்சனியம்னு சொன்னா என்ன விளக்கி சொல்ல முடியாது பிரம்மனை விளக்கி சொல்ல முடியாதுன்னு சொல்றதுக்கும் இந்த ஜத்தை விளக்கி சொல்ல முடியாதுன்னு சொல்றதுக்கும் மாயையை விளக்கி சொல்ல முடியாதுன்னு சொல்றதுக்கும் விளக்கி சொல்ல முடியாதுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் மாயான்னு ஒரு அர்த்தம் சூன்யம்னு ஒரு அர்த்தம் பிரம்மன் ஒரு அர்த்தம் அஜசப்தத்துக்கு மாயா அஜானே பேர் வேதத்தில் இன்னொரு இடத்துல இருக்கு அஜாமே காம் லோகித சுக்ல கிருஷ்ணா பஹ்வீம் பிரஜாம் ஜனஜந்தி சொல்லிருக்கு அஜான்னு அர்த்தம் தோற்றத்துக்கு வர்றது இல்லை எல்லா தோற்றத்துக்கும் காரணமா இருக்கு அஜான்னு பேர் மகாநாராயண உபனிஷத்துல சொல்லிருக்கு இவள் வந்து என்னென்ன இந்த அஜாங்கிறது நான் ஏற்கனவே மற்றொரு வகுப்புல சொல்லியிருக்கேன் அஜான்னு சொன்னா ஆடு ஆடுக்கும் அஜான்னு பேரு மாயக்கும் அஜான்னு சுக்ல கிருஷ்ணா லோஹிதா என்ன வெள்ளை கிருஷ்ணா என்ன கருப்பு இந்த லோஹிதுக் இந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடுன்னா கருப்பு வெள்ளப்பு நிறம் கலந்த ஆடு மூணு குணம் ரஜ சத்வர்தமோ குணத்துக்காக தான் இப்படி இது என்ன பண்றது இந்த அஜா தன்ன மாதிரியே உள்ள வஸ்துக்களை எல்லாம் சிருஷ்டி பண்றதா அஜாமே காம் லோஹிதுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீம் பிரஜாம் ஜனயந்தி குரூபாம் ஜனயந்தி இருக்கக்கூடிய பொருளெல்லாம் நிறைய சிருஷ்டி பண்றது அப்புறம் இன்னொரு ஆடு அது ஆண் ஆடு அது வந்து நான் என்ன ஒன்று அஜா மேகாம் லோஹித சுக்ர கிருஷ்ணாம் பஹ்வீம் பிரஜாம் ஜனயந்தீம் சரூபாம் இருக்கக்கூடிய ஜீவராசிகளெல்லாம் பெத்து போட்டு இருக்கு சொல்றேன் அஜசப்தத்துக்கு பிரம்மன் ஒரு அர்த்தம் இருக்கு அஜசப்தத்துக்கு சூன்யம் ஒரு அர்த்தம் இருக்கு அஜசப்தத்துக்கு மாயான்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா ஆதிசங்கர் அஜசப்தத்துக்கு சைதன்ய பிரம்மன் தான் அர்த்தம் பண்ணிருக்கார் ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் இத அஜசப்தத்தையும் அதாவது பிரம்ம சைதன்யத்தையும் வியாக்கியானம் பண்ண முடியாது விளக்கி சொல்ல முடியாது என்ன அப்புறம் வந்து அடுத்தது என்ன மாயையும் விளக்கி சொல்ல முடியாது சூன்யத்தையும் விளக்கி சொல்ல முடியாது எப்படி விளக்கி சொல்ல முடியாதுங்கிறது எப்படி ஆனா இந்த மூணுக்கு வித்தியாசம் இருக்கு விளக்க முடியாதுங்கிறது சொல்றோம் இல்லையா அந்த விளக்கத்தில் ஒரு வேறுபாடு இருக்கு சைதன்ய பிரம்மத்தை உபனிஷத்து அதுக்குதானே படிச்சு உட்காந்துருக்கும் முழுக்க முழுக்க சப்தாத்மகம் எல்லாம் சாஸ்திரம் முழுக்க என்ன ஆத்மகம் சப்தாத்மகமா தான் இருக்கு சொல்றம்னா நேரடியா சொல்ல முடியாது எந்த வாக்கியங்களும் நேரடியாக பிரம்மத்தை உபதேசம் பண்றது இல்ல என்ன நமக்கு இருக்கும் நினைக்கிறோமோ ஆத்மாவுக்கு ஜென்மா இல்லை அப்படி சொல்றது மூலமாக அந்த வஸ்துவ காற்று ஆக லக்ஷனையா போதை நேற்றுக்கே சொன்னேன் இதை திரும்பவும் சொல்றேன் அவ்வளவு நேரடியா காற்றுறது இல்லைன்னு அனிர்வச்சனியத்துக்கு அர்த்தம் நேரடியா சாட்சா ந நிர்வச்சனம் கரோதி நிர்வச்சனம் கரோத்தி அப்படின்னு அர்த்தம் நேரடியா சொல்லல சாட்சாத்தா உபதேசிக்க முடியாதுனால ஆனா சப்தத்தை முரண்படுத்துறதன் மூலம் உபதேசம் பண்ணிடும் மகத்தோ மகியான் அது அணுவுக்கு அணுவாக இருக்கிறது மகத்துக்கு மகத்தாக இருக்கிறது தூராத் சுதூரே திகாந்திக்கே அது தூரத்துக்குள்ள தூரமாயிருக்கு பக்கத்துல பக்கமாயிருக்கு அனேஜே கம்மனோஜீயோ நயன்தேவ்ணுன் பூர்வரிஷத் தாவத்தோ அத்தேத்தோமா தரிஷ்வா தீசா வாசியோபரிஷத் மந்திரமல்ல நிறைய முரண்படுகின்ற சொற்களால் பிர சொல்லி மனசா அகமியம் மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதது அடுத்த அனுகிரகேணிலா வாச்சகா விபாந்தி வாச்சோ விபாந்தி நிவிலா எத் என்னை இந்த புரிஞ்சுப்போம் சப்தங்களை எல்லாம் வைஷமியம் பண்ணினோமான அந்த ஆத்திய பிரம்மனை நாம புரிஞ்சுக்க முடியும் ஆக அனிர்வச்சனீயம் சொல்ற போது என்ன அர்த்தம் சாட்சா லக்ஷணையா நிர்வச்சனீயம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் பிரம்மன அனிர்வச்சனீயம் சொல்ற போது சாட்சாத்தா நிர்வச்சனம் பண்றது இல்ல ஆனா லக்ஷணையா பண்றேன் அப்படி சொல்லி புரிய வைக்கிறோம் அப்புறம் பண்ண வேண்டிய அவசியம் பேசாது என்ன சுவாமிக்கு சந்தேகம் இந்த கிளிப்பு பேசாதுன்னு சொல்றேன் அது என்னைக்கா பேசியிருந்தா தானே பேசாது பேசலைங்கிறத பத்தி பேச்சு பிரசக்தியே இல்லையே பிரசக்தியே இல்லை இந்த கிளிப் ரொம்ப அமைதியா இருக்குல்ல அப்படின்னா எங்க அமைதியா இருக்கு என்னையா எதா பண்ணினாத்தானே இது பேசவும் இல்லை அமைதியா இருக்குன்னு சொல்ல எது பேசித்தோ அதை அமைதியா இருக்குன்னு சொல்லலாம் பேசாத ஒன்ன போய் அமைதியா இருக்குன்னு எதுக்கு சொல்லுவானே அதனால சூன்யத்தை வந்து வார்த்தையால் சூன்யமா இருப்பதுனாலேயே அதை வார்த்தையால் சொல்ல முடியாது சொல்ல வேண்டிய அவசியம் இது அப்படியும் இருக்குமோ அத்தனையும் கொண்டு வந்து தூக்கி போட்டுடும் நிர்வாசனம் பண்ண முடியாது பிரம்மனை வந்து நிர்வசனியம் பண்ண முடியாது ஏத பிரகாசி அப்படி சொல்லணும் சப்த பிரகாசகத்துவ சப்தத்தினால சாட்சாத்தா சொல்ல முடியாது சாட்சாத்தா சொல்ல முடியல நம்ம என்ன பண்றோம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம சொல்றோம்னா நேரடிய ஆத்மா பிரம்மன் சைதன்யம் எந்த சப்தமுமே எடுபட ஆனா என்ன பண்றது நம்ம அதை புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அந்த வார்த்தையை பிரம்மன்ல அசத்து பிரம்மன் அசத்து இல்லேன்னு சொல்றதுக்காக சத்தியம் சொல்ல வேண்டியிருக்கு பிரம்மன் அசத்தியம் இல்லைன்னு சொல்றதுக்காக சத்தியம் சொல்றோமே தவிர நேரடியா பிரம்மன் அசத்தியம் சொல்றதுக்காக இல்லை ஏன்னா நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் அசத் பதார்த்த விற்தியும் ஏதோ ஆபாச சத்திய விற்த்தியும் இருக்கு அதை நீக்கிறதுக்காக உபனிஷத்து இப்படி சரி அப்ப மா அநீர்வச்சனையும் எந்த அர்த்தத்தில் சொல்றோம் பிரம்மனுக்கு அநீர்வச்சனையும் பிரம்மனு அநீர்வச்சனையும் சொல்லக்கூடிய தாற்பயம் சூன்யத்த அனீர்வச்சனையும் சொல்ற போது சொல்லக்கூடிய தாற்பயம் அப்புறம் மாயை அனீர்வச்சனையும் சொல்ற போது என்ன சொல்றோம் அதை இருக்குன்னு சொல்ல முடியல அதை இல்லைன்னு சொல்ல முடியல ரெண்டும் கலந்திருக்கு சொல்ல முடியல அதோ லட்சணையா சப்த பிரகாசனையும் பொருந்தது மாய ஏன்னா அதுவே சப்தாத்மகமா இருக்கு ஆகையினால சப்தங்கள்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு ஆகவே அது இருக்குன்ற உள் உள் பொருள் என்றோ இல்பொருள் என்றோ இரண்டும் கலந்தது என்ற இப்ப பானைய பானை ஒடிய கம்மல் வளையல் நம்ம என்ன சொல்றோம் வளையல் வந்து இது வந்து வளையல் வந்து அஞ்சு பவுன் வளையல் அஞ்சு தங்க அஞ்சு வளையல் அஞ்சு தங்க அஞ்சு எத்தனை பவுனுக்கு பண்ணுவாங்களோ தெரியாது தெரிஞ்சது சொல்றேன் ஆனா அதுக்கு வெயிட்டு கிடையாது அப்ப அந்த சப்தம் வந்து சப்தத்துக்கு சத்தா இருக்கா அந்த பானைங்கிற சப்தத்துக்கு சத்தா இருக்கோ பானைங்கிற சப்தம் அசத்தா பானைங்க சப்த சத்தா அசத்தா என் சொன்ன களிமண் சொல்ற திரும்பையை எடுங்கிறைடு வளையல கொண்டா தோட்ட கொண்டா மூக்குத்திய கொண்டா நெக்லஸ் கொண்டா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர அது இருக்கா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்றது அது இல்லேன்னு சொல்ல முடியல இருக்குன்னு சொல்ல முடியல புரியுறதோ நகையுடைய பெயர்களுக்கெல்லாம் இருப்பு இருக்கிறதா இருப்பு இல்லை இல்லை என்று சொல்ல முடியுமா விவகாரம் பண்ண வேண்டியிருக்கு இல்லைன்னு சொல்ல முடியல கலந்து இருக்க ஒரே நேரத்தில் எப்படி ரெண்டும் கலந்து இருக்கும் இருட்டு வடிச்ச மாதிரி கலந்து இருக்க முடியாது அதுக்கு வடிவம் இருக்கான் வடிவம் இருக்கு காரணத்துக்கு அந்த மாயக்கு வடிவம் இருக்குன்னு சொல்ல முடியல வடிவம் இல்லையான் அதானே வடிவமா காட்சி அளிக்கிறது அல்ல வடிவம் இல்லையனு சொல்ல முடியல ரெண்டும் கலந்திருக்கு ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்காது இது சைத்தன்யத்துக்கு வேறாக இருக்கான் வேறாக இருக்குன்னு சொன்னா துவைதம் வந்துடும் ஒன்னா இருக்குன்னு சொன்னா ஏன் இதுக்கு வேறன்னு சொல்றேன் பேரு ஏன் சொல்றேன் மாயே சைத்தன்யம் ஏன் சொல்றேன் அந்த கேள்வி வரும் ஆகனால வேறேனும் சொல்ல முடியல ஒன்னுன்னு சொல்ல முடியல ஆகினால சன்னா பியசன்னாப்மிக்கானோயாத்மிக்கானோங்காபியாப்பயாத்மிக்கானோ மகா அத்தா அனிர்வச்சனீய ரூபா அவ்வக்தநா பரமேசக்தி அநாதிய வித்யா திரிகுணாத்மிகா பரா ஜூயானுமே அதனுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிட்டு அனுமானம் பண்ணி புரிஞ்சுக்கணுமே தவிர யாரால என்ன சுதியா நல்ல புத்தி உள்ளவன் நன்கு ஆழ்ந்து சிந்திக்க கூடியவன் ஆழ்ந்து சிந்திக்க கூடியவன் என்ன பண்ணணும் காரியனால அனுமானம் பண்ணி புரிஞ்சுக்கணுமே தவிர இதுக்கு வேற வழி கிடையாது அனிர்வச்சனீயம் பண்ண முடியலன்னு அர்த்தம் அது எப்படியும் டிஃபைன் பண்ண முடியலை என்னது போட்டு அன் எக்ஸ்பிளை பண்ண முடியலை அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிடும் அப்படி பண்ணிட்டு அதனால புரிஞ்சதுங்கிறது பிரம்மனுக்கா மாயக்கா பழைய மாட்டி மாயக்கு புரிஞ்சுக்கிறது என்ன பிரம்மனுக்கு புரிஞ்சுக்கிறது என்ன இருக்கு புரியலேங்கிறதும் யார் எதை சேர்ந்தது மாயா காரியம் புரிஞ்சதுங்கிறதும் மாயா காரியம் அதனால தான் மாயையை ரெண்டா பிரிச்சுன்னு விட்டோம் அவித்யா மாயா வித்யா மாயா வித்யா மாயையில் உள்ள போக போக போக போக மாயையே காணாமல் போயிடும் வித்யா மாயையில் ஆழ்ந்து போக போக மாயைக்கே இடம் இல்லாமல் மகிமை எல்லாம் உரைச்சி அக்னி வந்து மூங்கலெல்லாம் எரிச்சுட்டு தானும் அடங்கி போறது ஆகையினால இந்த வித்யா மாய என்ன பண்றதுன்னா சத்தியத்தை புரிய வச்சுட்டு தானும் காணாம போயிடுது நம்ம பிரம்மை பிரம்ம வித்து பிரம்மை பிரம்மன அரியரவன் கூட கிடையாது பிரம்மமாவே ஆயிடுறான் தே பேசம் பேச்சல் பொரு அல்லும் பகலும் சொல்லும் பொருளுமற்று சும்மா இருப்பதற்கே எனக்கு அல்லும் பகலும் ஆசை பராபரமே இப்ப இது அநீர்வச்சனையும் ஓவர் அப்புறம் என்ன சொன்னாருன்னா எல்லாம் இந்த அறுபத்தி ஒன்னு அறுபத்தி ரெண்டுல திரும்பவும் வாக்கு அது எல்லாம் இது வந்து விளக்கி சொல்ல முடியாது விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை விளங்கி கொள்ள வேண்டியதை விளங்கி கொண்டால் விளக்கி கொள்ள முடியாத பத்தி விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது எப்படியோ இருந்துட்டு போட்டுமே கேடு கேட்டு இந்த பிரபஞ்சம் பொய்யானது நல்லா இருந்தான்னு நாசமா போனா என்ன என்ன இதுக்குதான் வேதாந்தம் படிக்காதே சொன்னேன்பாங்க நிறைய பேர் அதுதான் நம்முடைய மதத்தோட பெரிய அதிசயம் அதனால்தான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒத்துழும் இவ்வளவு ஆழமா இருக்கிறதுனாலதான் என்ன ஆச்சுன்னா சௌரியமா போச்சு ஏன்னா நமக்கு என்ன எந்த மதம் வந்தா என்ன போனா என்ன எல்லாமே மாயா மதம் அப்படின்னு சொல்லிடுறோமா இப்படி இருக்கிறவங்க தான் கோபம் வருது விசிஷ்டாத்வைக்கும் இந்த அத்வைதி இருக்கிற வரைக்கும் இந்து மதம் உருப்படாது அப்படி சொன்னாலும் சொல்லுவோம் அதனால நம்மளும் என்ன பண்றோம்னா நாங்களும் வியாபகாரிக்வைதம் அதிகவாதிகள் தான் வந்துட்டோம் கூட வேண்டியது புரிஞ்சுக்கணும் அப்புறம் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு இந்த நாலு ஸ்லோகத்தையும் நேற்று முடிச்சுட்டோம் காரிக்கையும் அதுக்கு அர்த்தம் சொல்றேன் இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நேற்றுக்கு நான் சொல்லல இப்ப சொல்றேன் கௌடபாதாச்சாரியர் என்ன பண்றாருன்னா இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக இதனுடைய எல்லாமே சைத்தன்யத்துக்கு வேறாக இல்லை சைத்தன்யத்துக்கு வேறாக சுதந்திரமாக ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக இங்க இந்த நாலு காரிக்கையை சொல்லியிருக்கார் சொல்லியிருக்கிற விஷயம் இதுதான் இங்க வந்து ஒன்னு எப்பவுமே சப்ஜெக்டாக இருக்கு சப்ஜெக்ட்ங்கிறது தமிழ்ல என்ன எழுவாயின்னு சொல்லணும் எழுவாயாகவே இருக்கு அப்படி சொல்ல வேண்டி வரும் ஒன்னு எப்பவுமே சப்ஜெக்டாக இருக்கு சப்ஜெக்ட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ற அது நெவர் ஆப்ஜெக்ட் நெவர் எவர் சப்ஜெக்ட் எது சைத்தன்யம் யம் வந்து எப்பவுமே சப்ஜெக்டாகவே தான் இருக்குதான் பொருளாக ஒரு நாளும் சைதன்யம் இல்லை பொருளாக ஒரு நாளும் இல்லை இல்லை இல்லவே இல்லை இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா நாம ரூபாத்மக பிரபஞ்சம் வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் இந்த பிரபஞ்சம் இருக்கே இது ஒரு நாளும் அறிபவனாக இல்லவே இல்லை இது என்னைக்கும் அறியப்படும் பொருளாகத்தான் இருக்கிறது ஆத்மா சைத்தன்யம் நெவர் சப்ஜெக்ட் ஆங்கிலத்தில் சொல்லணும் அது எவர் சப்ஜெக்ட் நெவர் ஆப்ஜெக்ட் யூனிவர்ஸ் பிரபஞ்சம் நெவர் சப்ஜெக்ட் எவர் ஆப்ஜெக்ட் இதுக்கு என்ன இதுக்கு இடையில இந்த மனசுன்னு ஒண்ணு இருக்கு இது இல்லன்னா இந்த உலகத்துக்கு நமக்கு யாதொரு சம்பந்தமும் தேவையில்லை ஜகத்தை பத்தின விசாரமும் நமக்கு தேவையே இல்லை இது நடுப்புற ஒண்ணு மாட்டின்னு இருக்கு அதுக்கு பேர் தான் மனசு மனசு மனசு இந்த மனசு என்ன பண்றதுன்னு கேட்டா உலகத்தை பார்க்கிற போது இது சப்ஜெக்ட் உலகத்தை பார்க்கிற போது யூனிவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற பொழுது ஜகத்தை அனுபவிக்கிற பொழுது இது அறிபவனாக இருக்கிறது இது அறிபவனாக இருக்கிறது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இது அறிபவனாக இருக்கிறது ஆனால் சைதன்ய திருஷ்டியில் பார்க்கும் பொழுது இது அறியப்படுவதாக இருக்கு இது சப்ஜெக்டாகவும் இருக்கு ஆப்ஜெக்டாகவும் இருக்கு மைண்ட் வந்து யூனிவர்ஸ் பார்க்கிற போது சப்ஜெக்ட் சைதன்ய திருஷ்டியில பார்க்கும் பொழுது ஆப்ஜெக்ட் இது ஒரு நிலையில பார்த்தா உலகை பார்க்கும் பொழுது அறிபவனாகவும் சைதன்யத்தின் கோணத்தில் பார்க்கும் பொழுது அறியப்படுபவனாகவும் அறிபவனாகவும் அறியப்படுபவனாகவும் மனம் இருக்கிறது ஆத்மா எப்பொழுதும் அறிபவனாகவே அறிபவன்கிறது உண்மையா பொய்யாங்கிறத பத்தி பேச்சு புரியறதுக்காக படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்காக அறிபவனும் கிடையாதுங்கிறது எனக்கும் தெரியும் ஆகையினால இருக்கிறது உலகம் அறியப்படுவதாக இருக்கிறது மனது அறிபவனாகவும் அறியப்படுவதாகவும் இருக்கிறது சரி என்ன அறியப்படுகின்ற பொருள்கள் அறிபவனுக்கு வேறாக இருக்க முடியாது கனவப்பாருல திருஷ்யம் எல்லாம் சித்தத்துக்கு வத்திரிக் இல்ல அது வயதானா எல்லா என்ன ஜாகிரதாயம் குதிரை இருந்துதா யானை இருந்ததா மலை இருந்துதா அமெரிக்கா இருந்ததா உண்ணுகடைய அப்போ திரு அந்நாட்டு பிளக்கு நாஸ்தி மனசு பாக்குற பொருள் எல்லாம் மனசுக்கு வேறாக இருக்க ஒருத்தர் சொல்றார் ரொம்ப விசித்திரமா இருக்கு இந்த கருத்தை யோசிக்கணும் ரொம்ப ஒருத்தர் சொல்றார் நம்முடைய நம்முடைய அந்த சமஷ்டி பிரபஞ்சமா காட்சி அளிக்கிறது என்னது நம்ம அந்த ஒருத்தருக்கும் தனித்தனியா தானே இருக்கு சொல்லிட்டு இருக்கோம் அதனாலதான் நிம்மதியா ஓரளவுக்கு இருக்கும் எல்லா அந்த ஒன்னா இருந்தா அடிக்கடி குழம்பு எடுத்து என்ன பண்றது ஆக அந்த வந்து இது அந்த என்ன பண்றது சமஷ்டி பிரபஞ்சத்துக்கு எஷ்டி அந்த கரணம் என்னது அதிஷ்டானம் அதுக்கு வேறாக இருக்காட்டி வியஸ்கரணத்துக்கு வேறாக சமஷ்டி பிரபஞ்சம் கிடையாது அதே மாதிரி மனம் வார்த்தையை போட்டுக்கிறேன் ஈஸ்வரனுடைய மனம்தான் இந்த சமஷ்டி பிரபஞ்சத்துக்கு காரணம் மாத்தி சொல்றோம் உல்டா பண்றோம் பஞ்சத்துல சமஷ்டி பிரபஞ்ச பிரபஞ்சத்துல சமஷ்டியா எஷ்டியா ஸ்வப்ன பிரபஞ்சம் அங்கேயும் நிறைய இருக்க அதே மாமியார் அதே நாத்தனார் அதே சாமியார் எல்லாம் அங்கேயும் வராதுலயா அங்கேயும் வந்து என்னன்னா அது சமஷ்டி பிரபஞ்சம் அதுக்கு காரணம் எஷ்டி அந்த அதுதான் அடிக்கடி சொல்றது ஒரு ஜீவன் நித்ராசக்தியினால் நித்ராசக்தியினால் என்ன பண்றான் ஜீவன்கிரா சக்தியினால் விளங்குகிறான் பிரபஞ்ச சிருஷ்டிஸ்தி லய காரணனாக விளங்குகிறான் ஜீவன் நித்ராசக்தியின் துணை கொண்டு பிரபஞ்சத்தின் சிருஷ்டிஸ்தி லயங்களுக்கு காரணமாகறான் புரிகிறதுலையா சிருஷ்டினா என்னன்னு கேட்கப்படாது அதே மாதிரி ஈஸ்வரன் மாயா சக்தியினால் ஜாகிரத் பிரபஞ்ச சிருஷ்டி ஸ்தி லயங்களுக்கு காரணமாகிறான் இந்த ஈஸ்வரனும் ஜீவனும் வேறு வேறாக தோன்றுவது உண்மையல்ல ஈஸ்வரோ குருமே தி முத வி தேகாயூர்த்த புரிஞ்சு சொமா புரியாமல் புரிஞ்சிபன்றியப்படு பொருள் மனசு வந்து அறிபவனாகவும் அறியப்படு பொருளாகவும் இருக்கும் இதைப் பத்தி தான் நிறைய உபதேச சாஹசிரி முழுக்க ஆதிசங்கரர் விளக்கி சொல்லுகின்றே போற முடிவில்லாம விளக்கிறார் உ சாக சரி என்ன நிறைய ஸ்லோகங்கள்னு அர்த்தம் ஆயிரம்னு கணக்கு இல்லைங்க உபதேச சாகஸ்ரி நிறைய சொல்லி வச்சிருக்கார் இதே விஷயம் தான் திரும்ப திரும்ப திரும்ப அடி மேல அடி அடிச்சா அம்மியின் நகர்ந்த மாதிரி இந்த மனச வந்து ஒதுக்கி தள்ளுறதுக்கு அவ்வளவு பண்ணி அறுபத்தி கார்களை சித்தம் செலத்தி மாயையா இங்க மாயையாக்கு மாயையான அர்த்தம் முதல்ல அங்க நித்ரையா மாயையானா என்ன அர்த்தம் நித்ரையான்னு அர்த்தம் அதனால துவய ஆபாசம் அத்தம் தான் சத்தியம் ஆபாசம் என்ன சொல்லுகிறார் மூணா பிரிச்சு விட்டார் சித்தம் சித்த திருஷ்யம் என்னக்கு போட்டுவல் சித்தாலும் தப்பு மனசுக்கு வேற பொருள்கள் இல்ல சொனத்தில் தசா தத்ரிஷியமே இதே எப்படி கனவிலே எப்படி கனவிலே மனதிற்கு வேறாக அறியப்படுகின்ற பொருள் இல்லையோ அப்படியே அந்த கனவிலேயே அப்படி அர்த்தம் ரெண்டாவது அந்த கனவிலேயே அந்த கனவை காண்பவனுக்கு வேறாக அந்த மனமும் இல்லை அப்படிங்கிறது தத் திருஷ்யமேவ இத இதம் சித்தம் என்ன திரஷ்டாவினுடைய மனமானது அந்த அறியப்படுவதாக இருக்கிறது சித்தத்தினால் அறியப்படுகிறது பிரபஞ்சம் சித்தம் திரஷ்டாவால் அறியப்படுகிறது தத் திருஷ்யமேவ தத் திருஷ்யம்னா என்ன அர்த்தம் இல்லை திருஷ்யம் தான் என்ன பண்றா எடுத்துக்க சொல்லிட்டே இருக்கோமே நான் வேற எங்க அம்மா வேற அப்பா வேற மனைவி வேற குழந்தைகள் வேற வீடு வேற அது வேற இது வேற எல்லாம் வேற வேற வேறன்னு நினைச்சுட்டே இருக்கும் வரலையா மாமியாரு எல்லாரும் வந்து அப்படி இருக்கிற மாயா மாத்திரம் அத்வைத் அத்வைத்தம் பரமார்த்தா அதை வச்சுக்கிண்டே இங்கேயும் புரிய வைக்கிறார் சரத் ஜாகரி திக்ஷு அது வந்து அறுபத்தி மூணு அறுபத்தி அஞ்சு ஒண்ணுதான் அறுபத்தி மூணு ஜாகிரத் அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு ஒண்ணுதான் இங்கே என்ன சொல்றாரு வேற விஷயம் அத பத்தி இங்க இல்ல இங்கே ஜாகிரத அவசையில் என்ன சைத்தன்யம் மனசு திருஷ்யம் இங்கே இருக்கு என்ன சொல்றாருக்கு வேறா என்ன வேறாக இல்லையோ அங்கேயும் அறிபவனுக்கு வேறாக மனம் இல்லை மனதுக்கு வேறாக பொருள் இல்லை எப்படி எல்லாம் ஒன்னு புரிய வைக்கிறார் பாரு அதே மாதிரி இங்கே விழிப்பு நிலையிலும் அறிபவனுக்கு வேறாக மனமில்லை மனதுக்கு வேறாக பொருள் இல்லை எல்லா மாயா ஜாலம் அப்படிங்கிற அப்புறம் அடுத்தது என்ன காரிக்கோன்ய திருஷ்ய கிம் தீதி நோச்சே உோசியோய தன்மையே கொஞ்சம் கவனமா நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரிகை இந்த துவைதத்தை நிர்மூலம் பண்றதுன்னு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கார் கௌடபாச்சாரியர் இந்த அனுபவத்தை அப்படியே சம்ஸ்கிருத்தல பாஷையில வைதிக பாஷையில சொல்றது அடிச்சு நிபாத்தம் பண்றான் பாமா நிபாத்தம் பண்றார்னா இந்த துவைத்த மர்தனம் பண்றார் துவைதத்தை அப்படியே சம்ஹாரம் பண்றார் நமக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இந்த நிர்மூலம் பண்றார் கௌடாச்சாரிய முக்கியமான விஷயத்தை சொல்றார் இப்ப மனசு இருக்கு உலகம் இருக்கு சைதன்யத்தை விடுங்க மனசிற்கு உலகம் இருக்குற திருஷ்டி சிருஷ்டிவாதம் திருஷ்டி சிருஷ்டிவாதம் நீ பாக்கிறது உலகம் இருக்கிறதுனால பாக்கிறியா பார்க்கறதுனால உலகம் இருக்கா நீங்க கண்ணை மூடிண்டு மனசை இல்லாம பண்ணி ஒரு மனசை இல்லாம பண்ண முடியுமா நிறைய பேர் என்னமோ இல்லாம பண்ணிட்டேங்கிற மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கான் இல்லாம பண்ண முடியாது இல்லாம பண்றது தூங்கினாலே போருமே மனசு இல்லாம எப்படி பண்றது மனச ஒன்னு லயம் பண்ணலாம் இல்லாட்டி என்ன பண்ணலாம்னா அத பொய்ன்னு புரிஞ்சுக்க முடியும் அவ்வளவுதான் சொல்றது செத்து போனா கூட நீ வேற ஒரு சரீரத்துல மனசோட அலைவேன்னு சொல்றது இந்த சூட்ச சரீரம் வந்து அந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள பூந்து அது உண்மையா பொய்யாங்கிறதுலாம் வேற விஷயம் இது உண்மைங்கிறதுனால அதையும் உண்மைன்னு ஒத்துக்கிறோம் இதை உண்மை இல்லைங்கிற போது அதுவும் இருக்கிறதும் பொய்யும் பொய் அதுவும் உண்மை மாதிரி இருக்கிற பொய் நிறைய இருக்கலாமே தெரிஞ்ச உண்மை மாதிரி உண்மை மாதிரி பொய் எத்தனை பொய் இருக்கலாமே என்ன சொல்றார் இந்த மனம் இல்லாம ஸ்டில் சொல்றாங்க பாருங்கள் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கலாம் கொஞ்சம் வேணாம் இன்கிரீஸ் பண்ணலாம் மனச வந்து நம்ம ஆளக்கூடிய பண்ண முடியும் அப்படி இல்ல சக்தி இருக்கு நிறைய அதை பத்தியெல்லாம் இப்ப ஜாஸ்தி நம்ம இங்க பேசல இவர் என்ன சொல்றார் மனசு இருக்கிறதுனாலதான் பொருள் இருக்கு பொருள் இருக்கிறதுனாலதான் மனசு இருக்கு பொருள் இல்லாமல் உங்களால மனசை வச்சு யோசிக்க முடியுமா கற்பனை பண்ண முடியுமா இமேஜின் பண்ணி பார்வோம் எந்த ஆப்ஜெக்டும் இல்லாமல் உங்களுடைய மைண்டை பத்தி நீங்க திங்க் பண்ண முடியுமா நினைக்கவே முடியாது ஆப்ஜெக்டும் கூட மைண்ட் இல்லாம தெரியுமோ மைண்ட் இல்லாமல் தெரியாது இப்ப எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் இருக்குங்கிறோம் வெளியில புற பொருள் இருக்கு மனசு இருக்கு ஆக ரெண்டும் என்னன்னா அது இதை சார்ந்திருக்கு இது அதை சார்ந்திருக்கு அதான் இங்க சொல்றார்ய திருஷ்யே இது விஷயத்தினால் அந்யோன்ய திருஷ்யம் அதை இது அறியறதுங்கிற அர்த்தத்தில் சொல்ற மாதிரி இருக்கு இதை அது ஆசிரியிருக்கு விஷயங்கள் அந்த ஆசிரியிருக்கு அந்த விஷயத்தை ஆசிரியிருக்கு நீங்க ஒரு நியாயம் புரிஞ்சுக்கணும் சிலதெல்லாம் நியாயம் எல்லாம் தெரியலன்னா இது புரியாது அதாவது மனம் பொருள்களை சார்ந்திருக்கிறது பொருள்கள் மனதை சார்ந்திருக்கு பொருள்களின் இருப்பு மனதை சார்ந்திருக்கிறது மனதின் இருப்பு பொருள்களை சார்ந்திருக்கு இது ரெண்டும் இல்லாத மனசு இல்லாத பொருளையோ பொருள் இல்லாத மனசையோ உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க அதுனா தேவலோக பொருளை வேணாலும் பார்க்கலாம் இங்கிருந்து திடீர்னு அங்க போய் உங்க பிரார்த்தம் அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் இங்க இருக்கிறதே பார்த்து மாடல அங்க என்ன நமக்கு நரகந்தான் கண்ணுக்கு தெரியும் அங்கேயும் அங்கேயும் பார்க்கறோம்னு வச்சுக்கோ எங்க போனாலும் சரி இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கே இது வந்து ஒன்னு ஒன்று சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் என்னது இன்டர்டிபெண்ட் அந்யோன்ய ஆசிரியம் இது அதை டிபெண்ட் பண்ணிருக்கு அது இதை டிபெண்ட் பண்ணிருக்கு அன்யோன்ய உபேன்னு சொன்னா என்ன அர்த்தம் சித்தமும் சங்கராச்சாரியர் லாங்குவேஜ்யம் அதனால வந்து திரிக் திருஷ்யம் சொல்றோம் இல்லையா அவர் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு சங்கராச்சாரிய அந்த சப்தத்தை நிறைய உபயோகப்படுத்துறாரு சித்த சைத்தியம் சித்த சைத்தியம் சொல்லிக்கிட்டே இருக்கார் சைத்தியம் சித்தாசிரயம் சித்தம் சைத்தியாசிரயம் சௌரியமா இருக்குமார்க்கு நமக்கு புரியாது புரியல என்ன அந்நியம் யம் திரம் பரதந்திரம் எது ஆசிரியம் உடையதோ எது சார்ந்திருக்கிறதோ சார்ந்திருப்பதாலேயே அது சுதந்திரமானது அல்ல சார்ந்திருப்பது சுதந்திரமானது அல்ல சரி எதுவதந்திரமானது இல்லையோ அது உண்மை அல்லசிதந்திரம் எது சாஸ்திரம் எது நந்திரம் ஏன்னா அது இல்லைன்னா இது இல்ல இது இல்லைன்னா அது இல்ல ஆகையினால அதுக்கு இது தேவை இதுக்கு அது தேவை ஆகையினால அது ஒன்னொன்னு சார்ந்திருக்கு எது உண்மையான இருப்பு இருக்கான்னா இருக்காது அப்புறம் மூல இருப்பு ஒண்ணு இருக்கு பிரம்மன் அப்புறம் அதுதான் இதெல்லாம் அதை சார்ந்திருக்கு அது எதை சார்ந்திருக்குமா இந்த வாதம் ஓய்வு என்ன சக்தியா சிவமா நம்ம மதம் என்ன மதம் தெரியுமில்ல சிவம் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையேல் சிவம் உண்டு இதுதான் அத்வைதம் சிவம் இல்லை ஏன் சக்தி இல்லை சக்தி இல்லை ஏன் சிவம் உண்டு சிவம் எப்பொழுதும் உண்டு சக்தி தான் சிவத்தை சார்ந்திருக்கிறது சிவம் சக்தியை சார்ந்து இல்லை என்பதுதான் அத்வைத்த வேதாந்த சித்தாந்தம் சைவ சித்தாந்தமும் கிட்டத்தட்ட இப்படித்தான் சொல்லும் ஆனா அது வேற விதமா சொல்லுமா இருக்கும் அவங்களுக்கு மூணு இருக்க நமக்கு தான் கிடையாது பிரிக்க வேண்டிய அவசியமே அவங்க தான் விவேகம் பண்றா பசு பதி பாசம் அப்படின்னு விவேகம் பண்ணி உட்காந்து இருக்காங்க ஒரே வஸ்தில ஏது விவேகம் பண்றது பசு பத்தியாவது பசுவாவது பாசம் ஆகுது பதியும் கிடையாது பசுவும் கிடையாது பாசமும் கிடையாது பிரம்ம சத்தியம்யிருஷ்யும் அது இருக்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தா அது இல்லாம இது இல்லை இது இல்லாம அது இல்லை ஆகவே ரெண்டும் ஒன்றே ஒன்று சார்ந்திருப்பதால் இருக்கிறது நீ சொல்ல முடியாது ஒன்றே ஒன்று சார்ந்திருப்பது இல்லாததால் அது சத்தியமாக இல்லை அது இல்லைதான் எடுத்துக்கணும் ஆகாராந்த ஸ்ரீலிங்கா சப்தா சுளி சொல்லாது மித்யா சப்தம் வந்து இன்டிக்ளைனபிள் அவ்யய சப்தம் கிம் தஸ்தி அப்படின்னு கேள்வி கிம் தது அஸ்தி நாஸ்தி கிடையாது இது உச்சியால உபயம் லக்ஷணாசூன்யம் ரெண்டுமே லட்சணாசூன்யம் சங்கராச்சாரிய லட்சண்கிறதுக்கு அதுக்கு அர்த்தம் லட்சணம்னா என்ன அதுக்கு லட்சணமே சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது ரெண்டு அர்த்தம் சொல்ற நம்ம லட்சண்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறோம் ரா சொல்றார் குழம்பது இதன் மூலம் லட்சணம் தெரிந்து கொள்ளப்படுகிறது சாதாரணமா லட்சணத்துக்கு லட்சணம் என்ன தெரியுமா வாட் இஸ் தி ணம் என்ன தெரியுமோ அசாதாரண தர்மோ லட்சணம் அப்படின்னு நியாயசாஸ்திரம் தர்க்காஸ்திரத்தில் படிச்சா அசாதாரண தர்ம லட்சணம் லட்சணம் சொல்லணும்னா காமனா இருக்கிறத சொல்லக்கூடாது பசுமாட்டுக்கு நாலு கால் இருக்கிறது பசுமாடு நாய்க்கு நாலு கால் இருக்கு எப்படி சொல்றது என்ன பெரியது நாலு கால இருப்பது பசுமாடு அப்படின்னு சொன்னா அது நாய்க்கும் இருக்கு பன்றிக்கும் இருக்கு கழுதைக்கும் இருக்கு அது சொன்னா சரி வராது அப்புறம் ரெண்டு கொம்பு இருக்கிறது பசுமாடு அப்படின்னு சொன்னா சரி வருமா எரும ரெண்டு கொம்பு இருக்கு ஆட்டுக்கும் கூட கொம்பு இருக்கு ஆகையினால கொம்பு மானுக்கும் கூட கொம்பு இருக்கு அது பசுமாடு சொன்னா சரி வருமா சொல்லி வராது ஆகையினால என்ன சொல்லணும்னா பசுமாட்டுக்கும் வரக்கூடாது அசாதாரண தர்ம சாமான்யமா இருக்க கூடாது விசேஷமா இருக்கணும் இந்த கழுத்து தொங்குது பாருங்க அது எதுக்கு இருக்காது ஆட்டுக்கு இருக்காது மற்றதுக்கு இருக்காது அதனால என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேரு சாஸ்னாதிமான் தமிழ்ல வந்து அலை தாடி உடைமை புரியுமா தமிழே தெரியாத தமிழர்கள் அல்லவோ நாம் தமிழ்ல இதுக்கு பேர் அலை தாடி உடைமை இந்த தமிழெல்லாம் எழுந்துட்டு கணக்கு எழுதி என்ன தேவை பண்ணி சம்பாதிச்சு வயிற்று பழப்ப ஓட்டின் அறிவுக்கு படிக்கிற படிப்பே இப்ப இல்லையே வயிற்றுக்கு படிக்கிற படிப்பு தானே பணம் அனுபவிக்கிறது இந்திரியங்களுக்கான படிப்பு படிக்கிறாங்க இந்திரிய சுகத்துக்கான படிப்பு படிக்கிறானே தவிர மனச நல்லா வச்சுக்கிறதுக்கோ புத்திக்காகவோ நல்ல படிப்பு தர்க்காஸ்திரம் படிச்சா புத்தி இருக்கும் பைசா வராது ஆனா பைசா தேவையில்லை பைசாவை பத்தின ஞானமே வந்துடும் சம்பாதிச்சு திண்டாடி இவங்கிட்ட வரத்துக்கு பதிலா இவனே அதை அடைஞ்சிடுவான் இவன் மாதிரி ஒரு ஆள்ட அவன் போன சம்பாதிச்சு அந்த பணம் சம்பாதிச்சு அந்த பணத்தினால நிம்மதி இல்லைன்னா இந்த மாதிரி புத்தி இருக்கிற சாமியார்ட்ட ஓடணும் உண்மை அதுக்கு பதிலாக அறிவாளிகளா இருந்த நாடு என்ன ஒரு குறிப்பிட்ட சில பேர் மாத்திரம் அறிவாளிகளாக சார்ந்திருக்க வேண்டியிருக்கு அறிவாளிகள் நிறைந்த நாள் அதுக்காக வேண்டிய அறிவாளிகள் நிறைஞ்சிருந்த நாள் எங்க பார்த்தாலும் சாஸ்திரங்கள் எங்க பார்த்தாலும் படிப்பு கல்வித்துறை இப்போ கொஞ்சம் இதை சொன்னாலே ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்ச்ராக்டாக இருக்குங்கிறான் அப்போ அந்த காலத்தில் இதெல்லாம் சர்வசாதாரணமான பாடம் இப்போ இதை பார்த்தா ஐயோ இது ரொம்ப தலையை தாங்க முடியல என்னமோ சொல்கிறார் அப்படின்னு நீ முழுக முழுக பைசாவே நினச்சிட்டு இருக்க உலகத்தில் இருக்கிறதே வியாபாரத்தை பற்றியும் அதை பற்றியும் இதை பற்றியும் பொருளை பற்றியுமே நினச்சி நினச்சி அதே மனசு முழுக்க முழுக்க அதுதான் இருக்குது நீ என்ன தொழில் பண்ணுறையோ அதை பற்றி தான் உன் மனசு உன் வீடு வாசல் அதை பற்றி தான் இருக்கு உன்னோடைய அளவே கம்மியாக இருக்குது உன் புத்தி நீதான் யூஸ் பண்றதுல தீர்மானமா வச்சிருக்கியா தெரியுது எல்லாமே நம்ம சாஸ்திரத்துல எவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் எத்தனையோ விஷயங்கள் உட்கார்ந்து எதுக்கு சொல்றேன் அசாதாரண தர்மஹா லட்சணம் சரி பிரம்மனுக்கு அசாதாரண தர்மம் என்னது லட்சணம் சொல்லணும்னு சொன்ன லாசூன்யம் உபயம் இங்க அர்த்தம் வேற பிரம்மனுக்கு வந்து லட்சணமே சொல்ல முடியாது இதோட லட்சணமும் என்னது லட்சணமே இல்லாம இருக்கு சத்தா அசத்தா சதசத்தா இது பின்னமா அபின்னமா பின்னா பின்னமா சாங்கமா அனங்கமா உபயமா ஒன்னும் சொல்ல முடியல இது அனிர்வச்சனீயத்வா லக்ஷணாசூன்யம் பிரம்மன அனிர்வச்சனியத்துவ லட்சணம் அது நிர் தர்ம தர்மமே இல்லாது எந்த தர்மங்களும் பிரம்மன் இடத்துல கிடையாது என்ன ஸ்பெஷாலிட்டி கிடையாது குணம் கிடையாது கிரியா கிடையாது முதல்ல இன்ட்ரடக்ஷன் இருக்கா பதப்பிரபஞ்சம் பதார்த்த பிரபஞ்சம் தான் பார்த்துருக்கோம் படிக்கிறதுக்கு முன்னால முதல்ல பத பிரபஞ்ச பதார்த்த பிரபஞ்ச அதிஷ்டானம் சப்த பிரவிற்த்தி நிமித்தம் எல்லாம் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணும் ஒர்க் பண்ணாது சம்பந்தம் அங்கதான் சப்தம் வேலை செய்யும் இது பிரம்மன் எந்த ஜாத்தினும் சேராது அது என்ன மனித இனமா பசு இனமா புலி இனமா விலங்கு இனமா அண்ட ஜானா அண்டஜமாஜமா ஜமா உத்ஜமா கு வேலை செய்ய அது எந்த வேலையும் செய்யில்லாது சம்பந்தமும் கிடையாது ஆகவே நிர்தர்மக்கமான பிரம்மன் சைதன்யம் அதுக்கு லட்சணம் சொல்ல முடியாது இங்க சொல்ற லட்சணா சூன்யம் உபயம்ங்கிறது இந்த அர்த்தத்துல பிரம்மனுக்கு சொல்ல முடியாதுங்கிறது வேற விஷயம் வச்சுக்கோ லட்சணா சூன்யம் உபயம் எது இந்த மனசும் பிரபஞ்சமும் சரி இதே பண்ண முடியாது லட்சணா சூன்யம் உபயம் இத வந்து விளக்கறதுக்கு எந்த பிரமாணமும் கிடையவும் கிடையாது இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம என்ன என்னுடைய கண்ணு சொல்றதே இருக்கு காது சொல்றதே இருக்கு ஒலி இருக்கிறது நிறம் இருக்கிறது மனம் இருக்கிறது சுவை இருக்கிறது ஸ்பரிசம் இருக்கிறது ஊறு இருக்கிறது அப்படின்னு சொல்றதே இதோட லட்சணம் என்ன சொல்லு பார்ப்போம் இருக்கிறதுன்னு அதனுடைய லட்சணம் என்ன சொல்லு பார்ப்போம்னா சொல்ல முடியாது இது விளக்கு சொல்ல முடியாது அது இதை சார்ந்து அது இருக்கா சார்ந்து இது எதையும் சார்ந்திருப்பதாக ரெண்டையும் சார்ந்திருந்தாலும் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பதால் சுதந்திரம் இல்லாததால் உறுதிபட சொல்ல முடியவில்லை அதனால என்னன்னா விளங்காததை போயே விளங்காததையே மாட்டின்னு முழிக்கிறேன் இதனுடைய சாரம் என்னன்னா நீ உலகத்துல அறிவோட தான் எப்பவும் இருக்கணும் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் தராது அறிவோட தான் நீ எப்பவும் வாழணும் எதையும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நுண்பொருள் காண்பது அறிவு இல்லையா எத்தனை வள்ளுவர் சொல்றார் அறிவை பத்தி நன்றின் பால் உயிப்பது அறிவு நுண்பொருள் காண்பது அறிவு அவ்வது உறைவது அறிவு செம்பொருள் காண்பது அறிவு மெய்ப்பொருள் காண்பது அறிவு எத்தனை இடத்துல வருது இந்த அறிவை பத்தி நம்ம எங்கேயா படிச்சிருக்கோமா அறிவுால் என்ன அறிவு என்றால் என்னங்கிற அறிவு பத்தி இருக்கு வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கார் திருக்குறள் நுண்பொருள் எவ்வளவு அழகா இருக்குதுல்லாம் நன்றின் பால் உயிப்பது அறிவு நல்ல விஷயத்தில் நம்ம போனோம்னா அப்பத்தான் நம்ம அறிவோட இருக்கும் அர்த்தம் நுண்பொருள் காண்பது அறிவு சட்டிலா இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் அறிவு அவ்வது உறைவது அறிவு ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அந்த அர்த்தத்தில் எவ்வளவு உலகம் அவ்வது உரைவது அறிவு சென்றவிடத்து செலவிடா தீ நன்றின் பால் அறிவு நுண்பொருள் காண்பது அறிவு மெய்பொருள் காண்பது அறிவு நம்ம என்ன பண்றோம் இருக்கிறத ஏதோ யோசிக்காமட்டோம் ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி எல்லாத்தையும் எல்லாரும் என்ன சொல்ற பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அர்த்தம் இவங்களுக்கு விவரம் இருக்காது விவரம் இல்லாம பண்ணி ரெண்டு பேர் சிரிச்சுட்டே வந்து சொல்றாங்க விவரம் இல்லாம பண்ணிட்டு எங்களுக்கு விவரம் இல்லாத சேர்ந்துருக்கு நான் நினைக்கிறேன் எங்க பெரியவான இருந்திருப்பா போல் அப்படித்தான் சொல்லு படிப்போம் இது லக்ஷனா சூன்யம் உபயம் இதை இன்னும் நல்லா சிந்தனை பண்ணி முடிப்போம் தன்மத்தே நெய்வ கிரிஹிய தன்மத்தே அதனுடைய தன்மையினாலேயே இதன் இதனை அறிவதனாலேயே இது உணரப்படுகிறது என்ன சொல்ல விரும்புறாருன்னா இந்த மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இது அனிர்வச்சனீயம் மனஹா அனிர்வச்சனீய விஷயம் மித்தியா மனஹா மித்யா ஜெகத்து இதுக்கு போய் ஏன் இவ்வளவு சத்தியத்துவம் கொடுத்துண்டு நான் என்னைக்குத்தான் மோட்சம் அடைய போறேனோ என்னைக்குத்தான் என் சம்சாரம் தொலைய போறதோ பகவானே கடவுளே குருநாதா கத்தாது ரெண்டு முக்கியத்துவம் கொடுக்காது அன்னைக்கு வரும்போது கத்தினே ஓகே முதல் நாள் வரும்போது கத்தினே பன்னெண்டு வருஷமா படிக்கிற இன்னுமா கத்துற போற நிறுத்து தன்மத்தே நெய்விர பாப்போம் ஓம் ஜாகிரதாதித்ரயோன் முக்தம் ஜாகிரதா அதிமயம் ஓங்காரைக்கே யதம் தன்னியனே ஈஷ்வரோ குருராத் மூதவினை வோமவத்வாத்தேயிணாமூர் நம அய்யுள்ளேனி அனந்தஜன்மாண்ட மெய்யே உபதேசிக்கெழிவந்த குருவே போற்றி உய்யவே முல்ஹும் உதவிக்கோர் உதவிநாயேன் ஷையுமாருன்ற காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஹரிஹி ஓம் ஆதிநீ ஜாஸ்வரி தேவீ கீ சுவீ கங்கா மாதா கீ காரி மாதா சுரபிசரஸ்வதி மாதன